வணக்கம் நெய் கிலி நன்றினியின் சரித்திரம் சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த எஸ் இன்று ஏப்ரல் மாதம் முதல் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சிங்கப்பூர் பிரிட்டன் குடியேற்ற மாறியது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அட்லாண்டிக் என்ற பிரிட்டனின் நீடாவி கப்பல் கனடாவின் காட்டியா என்ற இடத்தில் மூழ்கியதில் ஐநூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மும்பையில் தீயணைப்பு அமைக்கப்பட்டது ஆண்டுநாட்டு போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அலுசன் தீவுகளில் நிகழ்ந்த ஏழு அளவு நிலநடுக்கம் காரணமாக ஹவாய் தீவுகளில் ஏற்பட்ட சுனாமியில் சிக்கி நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மலா இக்கூட்டமைப்பு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெரோ தீவுகள் டென்மார்க்கில் இருந்து தன்னாட்சி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவில் நயா பைசா நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அமெரிக்காவில் புகையிலை பொருட்களின் மீது மருத்துவர்களின் எச்சரிக்கை இடம்பெற வேண்டும் என்றும் சிகரெட் விளம்பரங்களை வானொலி தொலைக்காட்சி நிலையங்கள் ஒளிபரப்பக் கூடாது என்றும் அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நெக்ஸன் அவர்கள் உத்தரவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு புலிகளை காப்பதற்கான செயல் திட்டம் இந்தியாவின் ஜிம் கார்பட் தேசிய பூங்காவில்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 வின்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டைரஸ் ஒன்று என்கிற விண்கலம் முதல் முறையாக தொலைக்காட்சி படங்களை வானிலிருந்து ஒளிபரப்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டு ஓட்டோபான் பிஸ்மார்க் ஜெர்மன் அரசியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எட்கர் வாலஸ் ஆங்கில எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சி கணேச ஈழத்து தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே கோவிந்தராவ் கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வங்காரி மாதாய் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துங்கு அப்துல் ரஹ்மான் மலேசியாவின் மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லேவ் லண்டாவு நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மக்ஸ் ஏர்னஸ்ட் ஜெர்மன் ஓவியர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தி கோபாலையர் தமிழறிஞர் இந்நாளின் சிறப்புகள் இன்று உலகம் முழுவதும் தினமாகவும் மலேசியாவில் தொலைக்காட்சி வானொலி நிலையம் தோற்றுவிக்கப்பட்ட தினமாகவும் கொண்டாடப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை